நாங்கள் நபி சிலிருந்து தலையை உயர்த்திய போது சமி அல்லாஹூமன் கூறினார்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்த ஒரு மனிதர் என்று கூறினார் தொழுது முடித்ததும் இந்த வார்த்தைகளை கூறியவர் யார் என்று நபி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அந்த மனிதர் நான் என்றார் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இதை பதிவு போட்டி போட்டதை நான் கண்டேன் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்